பெரிது வாது பொத்தார் இந்த மாதிரி பொறுமைக்கான பொன்மொழிகள் பல உள்ளன ஆனா இங்க வந்து பேசிய ஆண்கள் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாத ஒரு அவசர கதியில் பேசுறாங்க அது மட்டுமா பேச்சிலேயே மிரட்டுறாங்க இப்படித்தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சபை நாகரிகம் அல்ல அது மட்டும் இல்ல இது வந்து அவர்கள் ஒரு பொறுப்பற்றவர்கள் அப்படின்னு அவங்களே அவங்களை வெளிக்காட்டுவதற்கான ஒரு அடையாளம் இது போன்றவர்கள் எப்படி பொறுப்புள்ளவர்கள் என்று நாம் ஒத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் ஆனி அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் சமூகத்தில் நானும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகத்த நம்ம வீட்டில் அந்த சோஃபா வாங்குறது டிவி வாங்குறது இதெல்லாம் வாங்குறோம் நாலு பேர் வந்தாங்கன்னா பார்த்துட்டு ஆக நல்லா இருக்கு இந்த குடும்பம் இங்கே நல்லா வச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டணும் அந்த பாராட்டுதலுக்காகத்தான் நம்ம வந்து ஒரு குடும்பமாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அதில் அந்த சோஃபா வாங்கறதுக்கு போய் ஆளாவுக்கு வந்து சோஃபா வாங்குறிய நகை வாங்குறீ போடவர் வாங்குறிய அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கினா தானிய குடும்பம் நல்லா இருக்கும் நாங்கள் குடும்பத்துக்கு தானே வாங்குறோம் வாங்கிட்டு தனியாக ஓடி போகிறோம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நாலு பேர் நம்மளை பார்த்து நல்லா இருக்கு இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டணும் அதுக்காக என்ன தப்பு இருக்குது இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இலக்குகளை அடைவதற்காக வாழ்க்கையை இழக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பழக்கி விட்டது யாரு ஆண்கள் தானே இது மாதிரி எல்லா கருத்துக்களுமே வந்து நம்ப தகுந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆண்கள் துணை இல்லாத பெண்கள் இன்று நிம்மதியாக மகிழ்ச்சியோடு தங்கள் குழந்தையோடு வாழ்க்கைகளை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இன்றைய சூழல் வந்து அந்த மாதிரிதான் இருக்குது ஆண்களுடைய கட்டாயத்தின் பேரில் அவர்களுடைய ஆணாதிக்கத்தின் பேரில் நடக்கக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாமல் நாங்கள் தனியாக நிற்கிறோம் எங்களை இப்படி தனியாக்கியது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க அலுவலகத்தில் பெண்கள் எப்பவுமே பார்த்தா என் பையனுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கணும் என் பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கணும் அவருக்கு அது போட்டா நல்லா இருக்கும் வீட்டுக்கு போய் பையனுக்கு இந்த பணி கொடுக்கணும் இந்த மாதிரி வீட்டை சுற்றிய எண்ணங்களே இருபத்தி மணி நேரமும் தன் குடும்பத்தையும் தன் குடும்பத்தாரையும் சுற்றி அந்த எண்ணங்கள் தான் அவங்க ஆனா ஆண்கள் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா அதோட வீட்டை மறந்துடுவாங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது ஆகா நம்ம வீடு அப்படின்னு ஞாபகமே வரும் அந்த மாதிரி இவ்வளவு பொறுப்பு ஒரு ஆண்களை அதிகம் பொறுப்பெடுத்துக் கொள்பவர்கள் அப்படின்னு எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க ஞாயிறு ஒரு நாள் தான் லீவு அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்டா இருந்துட்டு சாயந்தரம் அந்த பாத்திரம் கழிவு போடலாம் நினைச்சு போட்டுருந்தா அதை ஒரு குறையா எடுத்து சொல்றீங்களே இப்படி எதுக்கு எடுத்தாலும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் வழங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் சமமாக அந்த சுமையை சுமந்தால் அது தெரியாது அப்படி இல்லாம ஆண்கள் வந்து பொருளாதாரத்தை முழுவதுமாக கையில் எடுத்துக்கொண்டு குடும்ப நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு சுமையை பெண்கள் முழுவதுமாக கையில் எடுத்துக்கொண்டால் கூட அந்த சுமை தெரியாது ஆனால் இன்றைய பெண்கள் குடும்ப சுமையை சுமந்து கொண்டு பொருளாதாரத்திற்காக அலுவலக சுமையையும் சுமக்கிறார்கள் அவர்களுடைய சுமை இரட்டி பார்க்கிறது இரண்டு சுமைகளை பெண்கள் சுமப்பதும் அந்த ஒரு சுமையை சுமப்பதை கூட பெரிதாக காட்டிக்கொள்வதும் இன்றைய ஆண்களின் ஆணாதிக்கத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை இங்கு ஆணித்தரமாக சென்னை ஆனி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்க இவ்வளவு சொன்னா அதுக்காக நாங்க பேசாமல் இருந்துருவோமா எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நாங்கள் இங்கு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி சென்னை சேகர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இப்போது இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா வாங்க ஐயா வந்து உங்களுடைய கருத்துக்களை இங்கே மழையாக பொழியுங்கள் பொறுப்பு என்ற சிற்பத்திற்கு பிம்பத்தை கொடுத்து வீரத்தின் சில பயில் ஆண்மையாய் நின்று அன்பிற்கும் மாசிக்கும் கடிவாளம் பெற்று நாளும் இயந்திர கதிகளாய் சுற்றி திரைந்து என்றும் சுமைத்தாங்கியாய் வாழ்க்கை என்ற விளக்கிற்கு ஒளியை கொடுக்கும் ஆண்களே சூரியனா வீட்டிற்கும் என் குல அணி தலைவன் நடுவர் அவர்களே வெறும் உருட்டல் மிரட்டலை சுமந்து கொண்டிருக்கும் எமது எதிர நீனரே இதையெல்லாம் என்னதான் நடக்குது என்ன பேசுறாங்கன்னு கேட்ட கேட்க வந்திருக்கும் நற்றினை உங்கள் அனைவருக்கும் எங்க அன்பான வணக்கங்கள் பெற்றோர்களின் ஆணத்திற்காக ஆனந்தத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்பவன் ஆண் என்பவன் பெற்றோர்களின் ஆனந்தம் செய்பவன் சகோதரிகளை சிறு இனிப்புகளை தியாகம் செய்பவன் காதலிக்கு பரிசலிக்கூட மனைவி குழந்தைகளுக்காக தன் இளமையை அடகு வைத்து அலட்டிக்கொள்ளாமல் அறையராது உழைப்பவன் லோன் வாங்கிவிட்டு அதனை அடைக்க வாழ்க்கையை முழுவதும் லோலோ என்று ஆண் அடடா தியாகத்தின் திருவுருவே உங்களுக்கு கண்டிப்பா மத்தியில மனைவி தாய் முதலாளிகளின் திட்டங்களை வாங்கி தாங்கிக் கொண்டு ஓடுபவன் ஆண் அடுத்தவர்கள் அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காகவே ஆயுள் முழுக்க அர்ப்பணிப்பவன் ஆண் ஆண் வெளியில் சுற்றினால் உதவாக்கரை என்போம் வீட்டில் சுற்றி வீட்டில் இருந்தால் சோம்பேறி என்போம் குழந்தைகளை கண்டித்தா கோபக்காரன் கண்டுக்கவில்லை என்றால் பொறுப்பாற்றவன் மனைவி வேலைக்கு செல்ல அனுமதித்தால் நம்பிக்கையற்றவன் அனுமதிக்கலனா பொண்டாட்டி சம்பாயத்துல பழப்பு ஓட்டுறவன் தாய் சொல்வதை கேட்டால் அம்மா அப்பையன் மனைவி சொல்வதை கேட்டால் பொண்டாட்டி தாசன் ஆக ஆண்களின் உலகம் தியாகங்களாலும் அர்ப்பணிப்புகளாலும் பொறுப்பினாலும் அமைக்கப்பட்டதுதான் ஆண்களின் சூழ்நிலை இதை யாராலும் மறுக்க முடியுமா எந்த ஒன்னாலும் குறதையா சொல்றாங்க ஆண்கள் வாழ் ரொம்ப திண்டாட்டம் தான் இவ்வளவு ஒரு மனுஷன் தாங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இதையெல்லாம் தாங்கி ஆண்கள் தங்களுடைய பொறுப்புகளை செய்யறாங்க கோவலம் தான் காரணமா ஹேமா நீங்க சரியா படிக்கவே மாட்டீங்களா மதுரை எரித்ததற்கு யாரு காரணம் மாதவியின் பெண் பெண் தானே இது உங்களுக்கு தெரியாதா ஹேமா மேடம் பேசும் போதே சொன்னாங்க பெண்ால் ஆணும் மடங்குவா இறங்குவார்கள் என்று எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் குடும்பம் என்ற சூழ்நிலை வரும்போது பொறுப்பாக பெண்ணிற்கு இறங்கி தன் ஆணவத்தை எல்லாம் இறக்கி கொள்பவன் குடும்பத்திற்காக பொறுப்பாக இருப்பவன் தானே இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஹேமாமம் குடும்பத்துல எல்லாரையும் ஒருங்கி நெக்குத்து அவங்க தானா நடுவர் வீட்டுல பொண்ணு பாக்க மாப்பிள்ள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொண்ணுங்க என்ன கேட்பாங்க தெரியுமா பையன் வீட்டுல எத்தனை பேரு தங்கச்சி இருக்காங்களா அத்தை அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா தையோ தங்கச்சி ரெண்டு தங்கச்சி வேணாம் ஆக குடும்பத்தை தனியாக மட்டும் இருக்க ஆசைப்படும் பெண்கள் எப்படி குடும்பத்தை ஒருங்கிணை ஒருங்கிணைக்க முடியும் சொல்லுங்கம்மா ஐயா கேக்குறார்கள் குடும்பத்துக்குள்ள வரும்போதே இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தானே உள்ள வர்றியே இன்னும் மாப்பிள வாக்கும் பெரிய குடும்பமா இருக்க கூடாது அப்படின்னு வேற ஒரு கண்டிஷனை போட்டுறீயே இன்னைக்கு எந்த பொண்ணாவது கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாராச்சும் ஒரு பொண்ணாச்சும் இருக்கிறார்களா எணிய நல்லா சொன்னாங்க சைக்கிளிங் மிஷின் வாங்க சைக்கிளிங் மிஷின் வந்து எங்களுடைய ஹெல்த் எங்களுடைய ஹெல்த்துக்காக அவங்களுடைய நான் உங்களுடைய ஹெல்த்த பாத்துக்கிறதுல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் கண்டதையெல்லாம் பார்த்து விட்டு இது வேணும் அது வேணும் வாங்கிட்டு ஒரே நாள் யூஸ் பண்ணிட்டு போட்டு அது ஒரு காட்சி பொருளாக இருக்கிறதே எங்களுடைய பணம் எல்லாம் விளையமாகறதே அதை பயன்படுத்தினால் பரவாயில்லையே அப்ப பொறுப்பற்று உங்களுக்கு இப்படிப்பட்டதான விஷயங்களை வாங்கி தந்து நாங்க பொறுப்போடு இருக்கிறோமே நாங்கள் பொறுப்பு இல்லையா குடும்பத்துல பொறுப்பு இருக்குது இல்லையா மணிக்குடிம மழைதான் சொன்னாங்க ஒரு விஷயம் பையன் படிக்கிற ஸ்கூல் பேர் ஸ்கூல்ல வந்து ஏமா அழக ஒண்ணு சொன்னாங்க வீட்டுல பொண்டாட்டியல்னா ஆம்பளை சந்தோஷம் அன்னைக்கு ஒரு நாள் தானே எங்களுக்கு சந்தோஷமே உங்களோட பேசுறதுக்கு அன்னைக்குதான் எங்களுக்கு இடமே கிடைச்சது ஒரு கூண்டல இருக்கிற மாதிரி தான் நாங்க இருந்தோம் அன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு போர்க்கலையாது இன்னொரு சொன்ன கண் கணவனுக்கு கண்ணா இருக்கிறாங்களாம் அந்த கண்ணுக்கு இம்மை இருந்தால்தானே உங்களால பாக்க முடியும் உங்களுக்கு ஆ பாதுகாப்பே எங்களுடைய இமைகள் தானே இமைகள் ஆனே ஆண்கள் வந்து பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எப்படி கண்ணை வெறும் கண்ணு எப்படி பாக்க முடியும் எவ்வளவு தூசி வரும் உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தானே இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க பஸ்ல போகும்போது கால்வழின்னு சொன்னா ஆஹ் கால்வழிக்கு ஏத்தினால்தான் வந்து ஆண்கள் சீட்ல உட்காடுறோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் எத்தனை பெண்கள் வந்து இளமையா இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்க உதவின்னு கேட்க முடியுதா அந்த நேரத்துலயும் பொறுப்பா பெண்களுக்கு உதவி செய்து சீட் போனாலும் பரவாயில்ல உங்களுக்குன்னு இடம் கொடுக்கறது அந்த பொறுப்பு அந்த இடத்துல பொறுப்பு நிலைநாட்டுறது யாரு ஆண்கள் இன்னொன்னு கூட சொன்னாங்க வருஷத்துல ஒரு முறை ட்ரெஸ் எடுக்கணும் அது கிராண்டா எடுக்கணும் வருஷத்துல மொத்த சம்பாத்தியத்திலையும் ட்ரெஸ் எடுத்தா நாங்க எங்க இருந்து போறது அந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது குடும்ப லட்சணமா இது நிறைய நகை வாங்கணும்ன்றதுக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை நாங்க வந்து வீணா செஞ்ச செலவு செஞ்சிட கூடாதான் அதுக்காக இவங்க வந்து நகை வாங்கி எங்களுக்காக சேவ் பண்றாங்களாம் என்ன இது நியாயம் இதெல்லாம் அலமலும்கூட சொன்னாங்க ஆபீஸ்ல வந்து ஆணுக்கு பதிலா பெண்ணு போனாங்களாம் அதாவது எப்பவுமே ரெகுலரா செய்ற ஆணுக்கு பதிலா பெண்ணு அதே ஆபீஸ்ல ஏமா ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியுமா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லக்கூடாதா இதில வேற ஸ்வீட்டை வேற எத்தினு வந்து பசங்களுக்காக சேர்த்து வச்சிருந்தாங்களாம் நாங்கள் அப்படியே இல்ல குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்றால் டப்பா டப்பா வாயின் வந்து வீட்டுல கொடுக்கறாரு ஒன்னு ரெண்டு எத்தனை வர மாட்டோம் இதுதான் ஆண்கள் குணம் இதுதான் எங்களுக்கு பொறுப்பு உங்களை மாதிரி மாதிரி சேர்த்து வராதா உன் கண்ணில் நீடிவணிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடின்னு ஒரு அருமையான பாட்டு பண்ணாங்க அதாச்சும் பரவாயில்ல எங்க கண்ணுல ரத்தமே வந்தாலும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வராதே நான் மகாகவி பாரதி சொன்ன வார்த்தளா வெடிக்கிறீலா சொல்லுங்க பணத்தை எல்லாம் ஆஃப்டேட்டா ஆக்கிறீங்களே அது உங்களுக்கு தெரியலையா ஒன்னுல நடுவர் அவர்களே எங்க வீட்டுல பண்ண அழகா பத்து தூங்கி இருந்தேன் எங்க அம்மா வந்தாங்க ஐயோ வன்ட்டாலே வண்டாலே புலம்பின்னு எதுக்கு புலம்புறாங்கன்னு கேட்ட அப்பதான் தெரியுது ஊர்ல இருந்து எங்க அப்பாவோட தங்கச்சி வராங்களாம் அதுக்காக புலம்பின்னுக்குறாங்க ஐயோ வன்ட்டாங்களே வரப்போறாங்களே என்னத்தான் தூக்கின்னு போப்போறான் தெரில வீட்டுல இருந்து என்னத்தை சுருட்டின்னு போறான்னு தெரியல வீடே தரமட்டமா ஆக அப்படின்னு புலம்பின்னுக்குறாங்க அப்போ இருக்கிற புடவை எல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பத்திரப்படுத்தி வச்சு நினைக்கிறாங்க இது பார்த்தா அம்மாவோட சொந்தக்கார அடுத்த வாரம் வராங்க எங்க அம்மாவுக்கு தங்கச்சி அப்போ எங்க அப்பா சந்தோஷப்பட்டா இருப்பாரு அய்யோயோ அப்பதான் சிரிக்க முடியும்னு எங்க அப்பாவுக்கு சிரிக்கும் சிரிக்கும்னு தெரியும்ன்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சுதே போய் சித்தி வந்திருக்காங்க அவங்கள பாரு சித்திய பாரு மாமாவை பாரு அவங்கள பாரு இவ்வளவு சந்தோஷம்றீங்க ஆக நம் வீட்டு சொந்தக்காரா இருந்தாலும் சரி மனைவியோட சொந்தக்காரா சரி யார் வந்தாலும் ஒரு புன்முகத்தை வைத்துக் கொண்டு ஒரு பொறுப்பான ஆண்மனா ஆண்மகனா இருப்பது யாரு நம்மதான் ஏற்கனவே சொன்னோம் ஐயா அவங்க குடும்பமும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பமும் நம்ம குடும்பம் ஆனா அவங்களுக்கு அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்க குடும்பம் இது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான் ஐயா குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்களோடு ஆண்கள் போல அவங்க வந்து பெண்களும் வேலைக்கு போலாங்களாம் இதெல்லாம் என்ன கதையா இருக்கு எதுக்காக போறாங்க தெரியுமா குடும்பத்தில் வரவுக்கு மீறி செலவுகள் செய்ய வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்போ வந்து பணம் பத்தாது அப்பதான் சரி நம்மளும் போய் ஆடம்பரமா வாழதுக்காக தான் நம்மளும் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க நடுவர் அவர்களே ஒரு ஒரு பெண்ணை கணவன் வீட்டுக்கு அனுப்பும் திருமணத்துல லாஸ்ட் நாள் சொல்லுவாங்க திருமணம் அன்னைக்கு அம்மா நிறைய அறிவுரை சொல்லுவாங்க அது பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு அந்த நேரத்துல அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்களோட மொத்த பொறுப்பையும் ஒரு சின்ன கண்ணீர் துளியில் போயிட்டுவாமா அப்படின்னு சொல்றானே அது ஆண் இல்லையா கடைசியாக நடுவுறவர்களே எங்களுக்கு பெண்களை போயில ஆராட்ட தெரியாது பெண்களைப் போல பாராட்ட தெரியாது பெண்களைப் போல சீராட்ட தெரியாது ஆனால் இத்தனை சூழ்நிலையும் உருவாக்கி எங்களால் தர ஆண்களால் மட்டுமே அதை தர என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்புள்ளைக்கு நன்றி தன்னோட குடும்பத்துக்காக ஒரு ஆண் எவ்வளவு தியாகங்கள் பண்றார் அப்படிங்கிறத கருத்தோட தன்னுடைய பேச்சை ஆரம்பிச்சார் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சேகர் பார்த்தா வரிசை அவர் வாட்டுக்கு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி போட்டார் அதுல என்னன்னா அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு அவங்கள திருப்பி எல்லாத்தையும் சொல்லிட்டார் பெண்கள் வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த வீட்டை எப்பரா பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதாவது திட்டம் போடுறது இல்லை அது போக போக ஆட்டோமேட்டிக்காவே அந்த திட்டம்லாம் வந்துடும் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது பெண்களுக்கு நாங்க அதையா பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பையும் வருஷத்துல ஒரு நாள் தனிக்கியா புடவை வாங்குறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய ஆதங்கத்தை அதுல வெளிப்படுத்தி இருக்கிறார் உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு சொன்னார் நெஞ்சில் வேணா உதிரம் கொட்டுறது சரி எங்கள் கண்ணில் ரத்தம் வந்தால் கூட நீங்கள் கண்டுக்காம போறீங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அவருடைய ஒரு யதார்த்தமான பாணியில் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சோஃபாவை அப்டேட் பண்ணுறேன்னு எங்களை அப்டேட் ஆக்கிடுறீங்களே எல்லாமே நல்ல கருத்துக்கள் ஐயா நல்லா நல்லா சொல்லியிருக்கிறீ ஆனால் இன்னொன்று சொன்னார் பாருங்க அவங்க அப்பாவோட தங்க வந்த உடனே அவங்க அம்மா வீடு ஊரா புலம்பி தவிச்சிருக்கிறாரு இதே அவங்க அம்மாவோட தங்க வந்தோடன அவங்க அப்பா புண்ணையா சிரிச்சுக்கிட்டு வாங்கம் கூப்பிட்டு இருக்கிறாரு இது பாருங்க இது மாதிரி யாரு கூப்பிடுவா பெண்களுங்கிறவங்க ஒரு குறுகிய மனப்பான்மையோட இருக்கிறாங்க ஆண்கள் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான அந்த சொன்னாரு அதாவது எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடியவர்கள் ஆண்கள் ஆனா பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னார் கடைசியா ஒண்ணு பாருங்க இந்த திருமணம் முடிஞ்சு அந்த பொண்ண அந்த புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த தந்தை சிந்தும் கண்ணீருக்கு இந்த உலகத்துல எதையுமே ஒரு ஒப்புமை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆண் என்பவன் கண்ணீர் சிந்தக்கூடியவன் அல்ல அவருடைய தலையணைக்கு வேணால் அவருடைய கண்ணீரை பற்றி தெரியுமே தவிர வெளியில யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஆண்மகன் வெளியில அழுது யாரும் பார்க்க முடியாது ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆண்மகன் அந்த குழந்தைய அந்த தன்னுடைய பொண்ணை வந்து எவ்வளவு மனசுக்குள்ளே பொத்தி வச்சு வளர்த்திருப்பாரு ஆனா வெளியில தெரியாது ஆண்களுடைய பாசம் வந்து வெளியில தெரியாது உள்ளே வச்சிருப்பாங்க அந்த பொண்ணை எப்படியாச்சும் கரை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரொம்ப மனக்கட்டு அந்த திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுவார் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு எத்தனை ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு எவ்வளவு ஜாதகாரி பார்த்து அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணி எப்படியோ ஒரு நல்ல மாப்பிளையே பிடிச்சிருவாரு சரி இது நல்லது இந்த வர்ணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணுமா இல்லையா சத்திரம் குடிக்கிறது அப்புறம் சாப்பாடு போடுறது பத்திரிகை அடிக்கிறது இது எல்லாத்திலேயுமே அந்த ஆண்மகன் முன்னின்று அதாவது ஒரு பொண்ணை க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அவர் ஒரு பெரிய சாதனை பண்ண மேர்த்தேன் இவ்வளவு வேலைகள்லாம் எடுத்து போட்டு பண்ணி செஞ்சு அந்த திருமண நாளை அன்னைக்கு பார்த்து அவர் அப்படியே ஒரு சந்தோஷம் வெள்ளத்தில் மறந்துக்கிட்டு இருப்பாரு இருந்தாலும் உள்ளூர ஒரு சோகம் ஓடிக்கிட்டு இது இரண்டும் கெட்ட நிலை இது அவர் சந்தோஷத்தில் இருக்கிறாரா துக்கத்தில் இருக்கிறாரி தெரியாது ஆனாலும் ஒரு பொறுப்பை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அவர் இருந்துக்கிட்டு இருப்பார் அந்த சடங்குகள்லாம் முடிஞ்சு பொன்ன வந்து அந்த புகுந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையோடு அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு கட்டம் வரும் அப்ப வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வந்து சரிமா அப்பா அம்மா கால விழுந்து கும்பிட்டு துண்ணுறு குசிங்க அப்ப வந்து ரெண்டு பேரும் விழுந்து கும்பிட்டன் அந்த திருநீரை எடுத்து அந்த பொண்ணோட நெத்தில வைக்கும் போது அது கட்டு மீறிய ஒரு உணர்ச்சி அதை வந்து வார்த்தைகளால வெடிக்க முடியாது அவருக்குள்ள இருந்து ஒரு ஒரு பிரளயமே வெடிக்கும் அந்த பிரளயம் கண்கள் வழியாக கண்ணீராக தெரிக்கும் அந்த கண்ணீருக்கு இணையாக இந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த ஆண்மகன் தன்னுடைய பொறுப்பை முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அது மிகப்பெரிய சங்கடத்தை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதை வெளியிலயும் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் ஆகி அந்த பொண்ணு போயி நான் நல்லா இருக்கிறப்பா எனக்கு ஒரு நல்ல குடும்பமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருச்சுன்னா அதுதான் அந்த தந்தைக்கு உரிய மிகப்பெரிய இமாலய வெற்றி அது இல்லாமல் இந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா கிட்ட கண்களைங்க நின்றுச்சுன்னா அதை விட தண்டனை அதை விட கொடுமை அந்த தகப்பனுக்கு வேற எதுவுமே வேண்டாம் இந்த வகையில பார்க்கும்போது ஆண்கள் வெளியில பார்க்கும்போது ஒரு பொறுப்பற்றவர்களாக இருந்தாலும் உள்ளக்குள் பொறுப்பின் சிகரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேகரையா ரொம்ப தெளிவா தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார் ஐயா நீங்க எல்லாம் பேச்சு தையா பேசுவீ உங்களுடைய பேச்சுக்கள்லாம் நாங்க மயங்க மாட்டோம் உண்மை எது அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினை நீர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நச்சினையின் வாட்ஸ்அப் வழியாக நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் அடைகிறேன் என்று எங்களே கூறிவிட்டு இப்படி அடுக்கடுக்கான பொய்களை அடுத்தடுத்தாக கூறிய என் சகோதரர்கள் அனைவருமே யோசிச்சுட்டு இருக்காங்க நாம சொன்ன பொய் எல்லாம் சரிதானா அப்படின்னு ஆழமா சிந்திச்சுட்டு இருக்காங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க நடுவரை அவர்களே பொய் என்னைக்குமே மெய்யானதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொம்பிற்குங்கதான் கண்கள் நடுவரை அவர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கலாங்களா அதே கேக்கணுங்கிற முடிவோட தானே வந்திருக்கிறியே அப்புறம் என்ன கேக்கலாமான்னு ஒரு கேள்வி நமக்கு கேள்வி கேட்டுத்தான் பழக்கம் ஒரு கால் கட்டு போட நீங்க சொல்றது ரொம்ப சரிமா திருமணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும் பொறுப்போடாம இருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம்தான் தெரியல சொல்லுங்க ஒரு ஆணை பாத்து தாங்க சொல்லுவாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளாமத்தான் கால் கட்டு போடணும் கொஞ்சமாச்சும் பொறுப்பு அவனுக்கும் வரும் அப்படின்னு ஒரு ஆணை பத்து தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண உடனே வந்து பொண்ண வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்ப பெண் வீட்டார்கள் என்ன செய்வாங்க அதுக்குன்னு கலகாம வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே வந்து அந்த புகுந்து வீட்டுக்கு அந்த பொண்ணு போறா இல்லீங்களா அப்ப வந்து அந்த அவங்க அந்த பொண்ணோட மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க டைரக்டாவே சொல்லிடுவாங்க ஏமா இதுக்கு முன்னாடி என் பையன் ஊரை சுத்திட்டு இதா தான் இருந்தான் பொறுப்பில்லாம நீதான் அவனை பொறுப்பா மாத்தணும்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு புதுசே வந்து பெப்பைன்னு முடிச்சிட்டு இருக்கும் போய் எல்லாத்தையும் மொத்த சுமயம் போட்டு கொடுப்பாங்க இவ்ளோ வாய்க்கழி என்னோட எதிரணியினுள்ள சகோதரர்கள்லாம் பேசினீங்களே இப்ப நான் உனக்கு கேக்கிறேன் திருமணமாகி ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாள் அப்ப வந்து அவளை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் வச்சுக்கோங்க அந்த ஆறு மாசம் வரைக்குமே யாராவது முழுமையா அப்பா பாத்திருக்கிறாரு இல்ல தாத்தா பாத்திருக்காங்க இல்ல குழந்தம் பார்த்திருக்காங்க இல்ல சித்தப்பா பார்த்திருக்காங்க இல்ல பெரியப்பா பார்த்திருக்காங்க இப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஆண்கள் படையில ஆனா அந்த இடத்துல உண்மையாலுமே பாத்திருக்க யாருன்னு ஏங்க குழந்தைய யாருங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா அம்மா இல்லைன்னா அந்த பெண்ணோடைய அம்மாவா இருப்பா பாட்டியா இருப்பாங்க இல்லைனா அந்த பெண்ணுக்கு மாமியாரா இருப்பா இல்ல அந்த பெண்ணுக்கு அக்கா தங்கச்சி பெரியம்மா சித்தி இந்த மாதிரி பெண் உறவுகள் தான் அந்த இடத்துல அந்த குழந்தைய பாத்துக்கிறது எங்கேயாவது நீங்க சொல்லுங்க பாப்போம் எந்த ஆனாச்சும் அந்த குழந்தைய வந்து முழுமையா பாத்துக்கிறாங்கன்னு பிறந்த குழந்தைய பாத்துக்கிறாங்கன்னு ஏன்னா தெரியாதுங்க அவங்களுக்கு குழந்தை எப்படி பராமரிக்கணும் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்க முடியும் ஆண்கள்லாம் என்ன உன்னுடைய வேடிக்கைதான் பாக்கலாம் அந்த பிறந்த சிசுவை எடுத்து வளர்க்கிற அந்த பொறுப்பு அந்த தாயிடமோ அல்லது தாய் மாதிரியான ஒரு பெண்ணிடமோ தான் இருக்கே தவிர ீங்க கருப்பொறுப்புக்கு உதாரணம் நம்ம நடுவுரையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுநலத்துல ரொம்ப அதிகமா வந்து ஈடுபாடு உள்ளவரு என்னன்னு பேசிடலாமா <laughs> <laughs> <laughs> <laughs> பாத்திரங்கள் இசையோட பாட்டுகள் வாங்கினாரு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் பொதுநலம் பொதுநலம் சொல்லிட்டு ஊருக்கே சேவை செஞ்சுட்டு வீட்டுல உள்ளவங்களை கண்டுக்க மாட்டா இருந்தா எப்படிங்க அதுங்க பேசுறீங்க மூணாவது வரிசையில உட்காந்துருக்க வருங்க இந்த வீட்டுக்காரம்மா அவங்க வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லம்மா அடாடாடா என்ன ஒரு சந்தோஷம் அவங்க அடிக்கடி வீட்டில சொல்லிக்கிட்டே நாலு பேருக்கு முன்னாடி நாக்க புடிங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் எனக்கு மனசு ஆறுன்னு சொல்லுவாங்க அதை நீங்க இன்னைக்கு நிறைவேத்திட்டிய இந்த மாமன்றத்துல இந்த உலகத்துக்கே கேட்கிற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டே பாருங்க அதுல அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வீட்டுக்கு வீடு வாசப்படுறாங்க பாத்திரங்கள் வரக்கூதம் பூக்கட்டை உருறதும் எல்லாரும் நடக்கிறது தானே என்ன உரிய விஷயமா அது அப்ப நடக்கும் எல்லாம் கலந்திருந்தா தானே அது குடும்பம் அப்பத்தான் அது நல்லா இருக்கும் சரி நீங்க அடுத்த கதையை சொல்லுங்க அப்பப்ப இந்த செல்போன கண்டுபிடிச்ச உண்மையாலுமே அவன்தாங்க முக்கியமா அந்த செல்போனை வச்சுக்கிட்டு office சுத்தமா இந்த ஆண்களுக்கு இல்லை ஆபீஸ்லதான் செல்போனை பொழுதுனைக்கே வச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்தும் அது அப்படியே ஒரு வீட்டுல என்னாச்சுன்னா வீட்டுக்கு என்ட்ராகிறாரு போனோடயதான் என்ட்ரு ஆகுறாரு நைட்டு எட்டரை ஆகுது வர்றதுக்கு போன் phone? வந்துட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்து உட்காந்து அந்த மனைவி வந்து கூப்புறா எங்க சாப்பிட வாங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இப்போ இனிமே உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா நான் பாத்திரம் கழுவி போட்டு அடுத்த நாளைக்கு உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே அப்படியே வந்துட்டு ம் அப்படின்றாரு அவரு சிரும்பவும் கொஞ்ச நேரத்துல சரி மத்த அடுத்த நாளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்பவும் கூப்பிடா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு சரினு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு திரும்பவும் இருந்திருக்கா திரும்பவும் கொஞ்சம் கோபமா கூப்பிட்டுருக்கா இப்போ வர போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்க முடியாம கூப்பிட்டுட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வராரு ஒரு எதக்கோ ஒரு கடைசியாக ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு வராரு வந்து உட்காந்து சாப்பாடு போடுறா போட்டு சாப்பாடு ஒரு ரூபாய் எடுத்து வச்சிருப்பாரு ஒரு கால் வருது உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்திரிக்க போறாரு அந்த மனைவி என்ன பண்றா நானே போய் எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி போறா பார்த்தா அவ போய் அட்டன்ட் பண்ணும்போது அது வந்து கம்பெனி காலா இருக்குது எங்க கம்பெனி கால்ங்கண்ண சரி அப்ப நான் வச்சிரு அப்படின்னு சொல்லி சரினு கட் பண்ணிட்டு பார்த்தா அந்த மெசேஜினுடைய வாட்ஸ்ஆப்ல அனுப்புற மெசேஜ் அப்படியே இருக்கு மச்சி அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றா இதுக்கு மேலேயே நான் போடலன்னா என் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடிடுவா அப்படின்னு இதை படிச்சு பார்த்த மனைவிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு அப்படியே திரும்ப வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அவரு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமே நீங்க செல்போனை கையை தொட்டிங்கன்னா இன்னும் நான் பேயாட்டம் ஆட வேண்டியதான் இருக்கும் சொல்லி சொன்னதும் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாத்துக்கோங்க செல்போன வச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு வீட்டுல வந்து மனைவியன்பா பேசாம குழந்தைங்கள்ட வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பாத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பில்லாம இருக்கிறாங்க ஆண்கள் என்னுடைய எதிரணியினர் உள்ள ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா ரொம்ப உருக்கமா அதுவும் நடந்த சம்பவம் சொல்லிட்டு ஒரு பதிவு சொல்லிருந்தாருங்க ஏன் அப்படி குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்தாரு திடீர்னு வந்து பணம் இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு வந்து போயிட்டா அப்படின்னு குறை மட்டும் சொல்ல தெரியுதுல்ல உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா பொறுப்புள்ளவரா இருந்திருந்தா அந்த குழந்தைங்க அப்பா கூடவே இருந்திருக்க வேண்டியதானே ஏன் அம்மா கூட போச்சு அம்மா கூட போயிருந்ததுனாலதான் அந்த குழந்தைங்க பத்திரமாகவும் பாதுகாக்கவும் பொறுப்பா அவ வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கா ஆனா அந்த பொண்ணு வந்து சும்மா விட்டுட்டாளா அந்த குழந்தைங்கள படிக்க வச்சா இல்ல அவளுக்கு இருந்த இடத்துல படிக்க வச்சாலை அந்த இடத்துல நான் இன்னொன்னையும் பதிவு செஞ்சுக்க விரும்புறேன் ஒருவேளை அவரு வந்து அன்பா சொன்ன கேட்காம இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவளுடைய கோபத்தை அந்த இடத்துல காமிச்சிருக்கா அந்த கோபத்தை காமிச்சதுனாலதான் அவர் வந்து அடுத்தது அவருக்குள்ள ஒரு மனசுல எழுச்சு தூண்டி அவர் அடுத்தது உடனே தன்னுடைய பிசினஸ்ல நல்லா வரணும்னு சொல்லி வின் பண்ணியிருக்காரு இது அவரோட உள் மனசுக்கும் தெரியும் இந்த இடத்துலயும் அந்த பெண்ணு தான் அவளுக்கு பொறுப்புணர்ச்சிய இன்டைரக்டா தூண்டி விட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கணவரோடய சேரணும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுல ஒன்னும் தப்பு குடும்பத்துக்கும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் ஒன்னா இருக்கணும் பொறுப்பா தானே சொல்றாங்க ஆனா எங்க பெரியமா கிடையாது எங்க பெருப்பா தான் அவரும் கொஞ்சம் குடும்பத்துல ரொம்ப பொறுப்பா இருக்க மாட்டாரு எதையுமே சரியா செய்ய மாட்டாரு பிள்ளைங்களுக்கு தேவையானது அதனால எல்லா சொந்தக்காரங்க நாங்கள்லாம் சேர்ந்து அவளுக்கு எல்லாமே ஒரு நல்ல வரன்னு பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் சந்தோஷமாக இருந்தாங்க ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள்கிட்டயே எங்கள் அக்கா சொல்லவே இல்லை அந்த அஞ்சாவது வருஷம் வரும்போது தான் அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த கணவனுக்கு கேன்சர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த அவனோட அவளுக்கோட கணவன் வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லே தெரியும் கல்யாணம் பண்ணும்போதே அவனுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிட்டாவன் மறைச்சி பண்ணிட்டு அவளுக்கு அஞ்சாவது வருஷத்தில் தெரிஞ்சது ஆனால் அக்கா வந்து பெருசாக எடுத்துக்கல சரி நம்ம எப்படியும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா கடைசியில் ரெண்டு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஏழாவது வருஷம் கல்யாணம் ஏழாவது வருஷத்தில் அவர் இறந்துட்டார் இறந்தோடனே எங்களுக்கெல்லாம் இறந்தப்போ தான் தெரியும் இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்பயே பாருங்களேன் எப்படி பொய் சொல்லாம் வந்து திருமணத்தை வந்து பண்ணிக்கிட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஒரு வேளை எங்கள் பெரியம்மா இருந்திருந்தா இன்னும் நல்லா டீப்பாக விசாரிச்சுருந்துருப்பாங்களோ நாங்கள்லாம் கொஞ்சம் தவறிட்டோமோ அதில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவளை பார்க்கறதுக்கு இப்போ இருக்கும்போது நான் கேட்டேன் அதுக்கப்புறம் அக்கா நீ ஏன் இப்படி இருக்க அடுத்த ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அவளுக்கு ஒரு குழந்த வேறு இருக்கு சின்ன பொண்ணு பாப்பா இருக்கா நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாமேக்கா ஏன் நீ வந்து உன் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுற இப்போ என்ன உனக்கு என்ன வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா நீ பண்ணினானா உனக்கு ஒரு துணையும் இருக்கும் பாப்பாவுக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என் அக்கா சொன்னான் ஏண்டி நான் இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் என் பிள்ளையை விட்டுருவான் அவன் அவனுக்காக மட்டும் சுயநலமாக இது பண்ணி எதையுமே உருப்படி இல்லாமல் ஆக்கி விட்டுருவான் அதனால அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இன்னொன்று துணை நான் எதுக்கடி என் குழந்தைக்கு நான் நல்லபடியா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு உட்கார வச்சு அவளை நான் பத்திரமா பார்த்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல நான் கொடுத்தனா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா சொன்னேன் என்கிட்ட நீ இன்னொரு லைஃப்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு ஒரு வாரத்தை நான் படிக்காம போயிட்டேன்டி நான் படிச்சிருந்தேனா ஒரு நல்ல வேலைக்கு போயி போகலாம் என்ன பண்றது எனக்கு தெரிஞ்ச அந்த கூலி வேலையைதான் நான் செஞ்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லி கல்லு உடைச்சு கூலி வேலை செஞ்சு தன்னுடைய குழந்தையே பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவு பொறுப்பா ஒரு ஆண் இதுவே வந்து என் அக்கா இறந்து அந்த ஆண் இருந்திருந்தானா அந்த மாதிரி பாத்திருப்பானான்றது ரொம்ப சந்தேகம்தான் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கவள் பெண் இது என்னோட தோழிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவங்க என்னோட தோழியும் இன்னொரு தரம் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தமாரி ரொம்ப நீ இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனா திருமணம் ஆகி ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் இருக்குங்க ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட தோழிக்கு வந்து கண் பார்வை இருக்கும் அது படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருச்சு குறைய ஆரம்பிக்கவும் என்னன்னா இவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தவளால சில வேலைகள்லாம் செய்ய முடியல அதனால வந்து இந்த பொறுப்பு வந்து அவங்க கணவருக்கும் வர ஆரம்பிச்சுது இந்த ஆள் பார்த்தாரு இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி குறையிறத பாத்து பார்த்து இவனுக்கு ஏதோ என்ன ஆச்சுன்னு தட்டிலோ கிட்டத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம்தான் இருந்திருக்காங்க அவளோட அதுக்கப்புறம் சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போயிட்டாங்க என்னுடைய தோழிய விட்டுட்டு அவ வந்து அந்த இடத்துல சிந்தன கண்ணீரு சொல்லி மாளாதுங்க அதுக்கப்புறம் வந்து அவ அதோட விட்டுர்ல உம் அதுக்கப்புறம் அவங்க ஆசிரியர் யாரோட ஒரு மூலயமா அவளுக்கு தெரிஞ்சு இந்த பிரெய்லி முறை அப்படின்றத கத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்னையில ஒரு பிரெயில் பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க அந்த இடத்துல ஒரு நாளைக்கு எண்பது ரூபாய் அப்படின்ற சம்பளத்துல அவ வேலை செஞ்சு அந்த குழந்தைங்களை அப்படி காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பிரெயில் பிரஸ்ல இருந்த மேல் அதிகார்ட்ட அதிகாரிகள்ட்டெல்லாம் சொல்லி அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவளுக்கு வந்து பெர்மனடாவே ஒரு மாசத்துக்கு சம்பளம் வாங்கி குடும்பத்தை அழகா ஓட்டுறாங்க ஓடி போனது பொறுப்புங்களா சொல்லுங்க எல்லாருமே இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பெண்ணை ஏமாத்தி ஏமாத்துறதும் குடிச்சிட்டு வந்து குழந்தைங்களையும் பெண்டாட்டிகளையும் அடிக்கிறது துன்புறுத்துறதும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதும் குடும்பத்தை விட்டே சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போறதும் இதுதான் ஒரு ஆண்மகனுடைய பொறுப்புங்களா சொல்லுங்க எல்லாருமே வெறும் ஜீரோ மட்டுமே ஆண்கள் பொறுப்பாக இருப்பதை வைத்துக் என் எதிரணியில் உள்ள சகோதரர்கள் அனைவருமே இங்கு பேச வந்துட்டாங்க என்ன பண்றது அவங்களுக்குன்னு கொடுத்த நேரத்துல எதையாவது பேசி தனங்க ஆகணும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் ஒரு குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வணக்கம் இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களும் இதை கேட்டு ரசிக்க ஷேர் செய்யுங்கள் லட்சணையின் ஒவ்வொரு பதிவையும் உடனடியாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்